ீிாமூர்த்தி சுதேஷிக்கேந்திர சூத்திர முனீந்திரீதேவூத்தீராமிருஷ்ணஞ்சிவேந்திரம் அஸ்மருசன त्वमेव त्वमेव விணம் ओम सहना விதையோவர சீரிய கட்டோபிஷத் முதலாவது வல்லி ஒன்னாவது மந்திரோ शयानो याति சயனா आत्मा மதநோமர் ஆமாஸ்வம் அக்கூ அம் சிஷனஸ்வம் பூர்ணஸ்வரூபம் அத்வைத ஸ்வரூபம் எல்லாம் பார்த்துருக்கோம் ஒன்னொன்னும் ஒரு ஒரு சப்தமும் அந்த சப்தார்த்தத்தை உண்டு பண்ணினாத்தான் ஞானம் ஏற்படும் ஆத்ம வித்தியையை ஆத்ம லக்ஷணங்களை உபதேசிப்பதன் மூலம் வழங்குகிறார் ஆத்ம லக்ஷண உபதேசத்வாரா ஆத்மானோபதேசா ஆத்மலக்ஷணங்களை உபதேசிப்பதன் வாயிலாக பிரம்ம வித்யாச்சாரியராகிய யமதர்மராஜா ஓன்னமோ பகவத்தை வைவஸ்வதாய மிருத்தியவே பிரம்ம வித்யாச்சாரியாய நச்சிகேதேச்ச என்று சொன்னதுனால பிரம்ம வித்யாச்சாரியரான யமதர்மராஜா ஆத்மலக்ஷணங்களைச் சொல்லி ஆத்ம ஜானம் எற்படுது ஆத்ம லட்சணங்களை அவர் உபதேசிக்கிறதுனால ஆத்ம ஜானம் ஏற்படுறது ஞாபகம் ஞானம் குரு சாஸ்திரத்தை சொல்லி கொடுத்தாத்தான் ஏற்படுமே தவிர வேற எதுனாலையும் அகம்பிரம்மாஸ்மிங்கிற ஞானம் உற்பத்தி எல்லாம் கேட்கலாம் அங்கங்கே கேட்டுக்கிட்டு இந்தியாவது சொல்லலாம் அனா, சிஸ்டமேட்டிக் டீச்சிங் கன்சிஸ்டாக டீச் பண்ணணும் லென்த் ஆஃப் டைம் நிறைய நாள் எடுத்துக்கணும் அப்புறம் வந்து சொல்லி கொடுக்குற ஆசிரியர் ரொம்ப கன்விக்ஷன் காம்பிட்டன்ட் டீச்சருங்கிறாங்க சொல்லி கொடுக்குற ஆசிரியர் உறுதிமிக்கிறவராக சொல்லி கொடுக்குற சாமர்த்தியம் உள்ளவராக இருக்கணும் அப்போத்தான் நமக்கு அந்த நமக்கும் தகுதிகள் வேணும் அந்த தகுதிகளோடு படிச்சா அந்த பதார்த்தம் புரியத்தான் செய்யும் பதார்த்தம்னா என்ன அந்த பதத்துக்கு அர்த்தம் சொற்பொருள் நம்ம எல்லோரும் என்ன நினச்சுன்ட்ருக்கோம் பெரும்பாலான ஜனங்கள் சாஸ்திரம் படித்து தான் ஞானம் வரும்னு தெரிஞ்சிக்கவே இல்லை மகாத்மாக்களில் நிறைய பேர் ரொம்ப பாப்புலராக இருக்கிறவங்களும் அதை சரியா சொல்கிறது இல்லை ஆனால் ஆதிசங்கரர் சங்கர சம்பிரதாயங்கள் தெளிவாக சொல்கிறது ஆனால் அது நிறைய ரீச் ஆகணும் அது நிறைய பேருக்கு தெரிகிறது இல்லை எந்த சம்பிரதாயத்துலையும் அது உண்மை அது விசிஷ்டாத்வைத சம்பிரதாயமாக இருந்தாலும் சரி துவைத சம்பிரதாயமாக இருந்தாலும் சரி சைவ சித்தாந்த சம்பிரதாயமாக இருந்தாலும் சரி எல்லா சம்பிரதாயத்திலையும் குருவுக்கு ரொம்ப முக்கிய ஸ்தானம் இருக்குது அதை மறுக்க முடியாது எந்த குருவும் அவர் தானா குருவாகல ஒரு குருக்கிட்ட சிஷ்யனாக இருந்துதான் குருவாக இருக்கார் குருவாகிறார் எல்லா குருவும் அவரோட குருவுக்கு சிஷ்யந்தான் அந்த புத்தியை விட்டார்னா போச்சு எந்த குருவும் தன்னுடைய குரு கிட்ட பக்தி இல்லைன்னு சொன்னால் அவரோட ஜானம் வேலை செய்யாது அதனால சொல்லியிருக்கு சரீரம் சுரூபம் ததாவா கலத்ரம் யசாரு சித்திரம் தனம் மேருது லக்னம் குரோரங்ரி பத்மே தத்கிம் தத்கிம் தத்கிம் தத்தகிம் நாலு தத எதுக்கு சொல்றோம் ஆத்ம பதேசத்வாரா அவரே சொல்லிட்டார் நைஷா தர்கேண மதிராபனேய அனன்யப்பிரோக்தே கத்திரத்திர நாஸ்தி ஹியணீயான் ஹதர்க்கியம் அணுப்பிரமாணாத் யமதர்மராஜா வாயாலே சொன்னார் குருமுகமாத்தான் படிக்கணும் நீ எங்கிட்ட கேட்டிருக்கே நானும் சந்தோஷமாக சொல்லித்தரேன் ஆத்மா லட்சணங்களை சொல்றார் இல்லாட்டி என்ன பண்ணிருக்கலாம் நீ கண்ண முடி தியானம் பிரம்ம ஸ்புரிக்கும் என்ன ஸ்புரிக்கிறது பிரம்மன் போறது படிச்சுட்டு வேணா கிளாரிட்டிக்கு இதுக்கு இப்படி கூட யோசிக்கலாமோ அப்படின்னு ஒரு ஸ்புரிக்கலாம் அது வேற ஆனால் செல்ஃப் நாலெட்ஜு ஸ்புரிக்காது செல்ஃப் நாலட்ஜு இன்னொருத்தர் டிரான்ஸ்ஃபர் பண்ணி தான் ஆகணும் செல்ஃப் இருக்கு செல்ஃப் நாலட்ஜு தான் இல்லை செல்ஃபுக்கு தானே செல்ஃப் நாலெட்ஜ் கொடுக்கறோம் நான் செல்ஃபுக்கு செல்ஃப் நாலெட்ஜு கொடுக்கறோம் ஐ மை செல்ஃப் தானே எழுதுறோம் இதுலயே என்ன பண்றோம் பேங்க் செக்கில் நமக்கே நம்ம பணம் எடுத்துக்கணும்னு எழுதுறோம் செல்ஃப் தான் போகணும் செல்ஃப்னா என்ன அர்த்தம் எனக்குன்னு அர்த்தம் இப்போ செல்ஃப் நாலு அப்படிங்கிறது என்னது என்னை பற்றி தெரிஞ்சுக்கிறேன் ஆஹ் சைத்தன்யம் நிர்விகாரஸ்வரூபம் இல்லை இப்போ அகர்த்திருவரூபம் அபோக்திரு ஸ்வரூபம் சர்வாதிஷ்டான ஸ்வரூபம் அதோட நிறைய சொல்லியிருக்கேன் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு உபாயம் சொன்னார் அத்தியாத்மயோகாதிகமேனன்னர் முதல்ல இங்கே கடைசியாக நம்ம பார்த்ததில் தாத்து பிரசாதாத் அக்ரத்து ஆத்மான மகிமானம் பசி பீதசோகி அதாவது குருமுகமாக படிக்கணும் அதே சமயம் தனக்கும் ஆசை இருக்கக்கூடாது இந்திரிய நிகிரகம் இருக்கணும் புலநடக்கம் மனக்கட்டுப்பாடு வைராக்கியம் இதெல்லாம் இருக்கணுங்கிறதையும் ஹிண்ட் பண்ணுறார் யமதர்மராஜா இப்போ கடைசியாக பார்த்த மந்திரத்தில் முக்கியமாக உபதேசம் பண்ணுறது ஆத்மாவை அறிஞ்சிக்கிறது கடினமாக இருக்குது துர்விக்னேயத்துவம் இது லட்சணம் இல்லை அவ்வளவு சட்டிலாக இருக்குது அதாவது இதனுடைய தாத்பரியம் என்னென்னா அறியப்படு பொருளாக அறிய முடியாது இதுக்கு தான் உதாரணம் ஆரம்பித்தேன் சாமானிய பிரகாஷம் விசேஷ பிரகாஷம் சொல்லிட்டேன் அப்போ வெயில் இருந்து இப்போ வெயில் போயிடுது இப்போ இந்த அறையில் இருக்கிறது இந்த லைட் இருந்தாலும் சாமானிய சூரிய பிரகாஷம் இருக்குது வெளியிலேருந்து கண்ணாடியில் வந்து சூரியனை பிரதிபிம்பிக்க செஞ்சு இதே செவத்தில் அடித்தா அந்த விசேஷப்பிரகாசம் சாமானிய பிரகாசத்தை மேலோங்கி இருக்கும் டாமினேட் பண்ணும் ஓவர் பவர் பண்ணும் அது மாதிரி சாமான்ய சைத்தன்யம் விசேஷ சைத்தன்யம் இந்த சாமான்ய சைத்தன்யம் சர்வ வியாபகமா இருக்கு ஒவ்வொரு பாடி மைண்ட் காம்ப்ளக்ஸும் லைக் மிரர் ஒரு ஒரு உடம்பும் மனசும் தனித்தனியா இருக்கு நம்ம எல்லாருக்கும் உடம்பும் மனசும் வேற வேறையா இருக்கு உணர்வுங்கிறது ஒன்றுன்னு சொல்லிட்டோம் அதாவது பொதுவான உணர்வு சிறப்பு உணர்வு அப்படின்னு சொல்லணும் இந்த சிறப்பு உணர்வு உண்மையல்ல ஞாபகம் சிறப்பு உணர்வு மித்யா சாமானிய உணர்வு தான் சாமானியம்னு என்ன சமமா இருக்கிறது தான் சாமானியம் சாமான்யம் இங்கிலீஷில் சொன்னால் ஜெனரல் தமிழில் சொன்னால் பொது சாமானிய சைத்தன்யம்ங்கிறது சர்வ வியாபகமாக இருக்கிற சைத்தன்யம் இந்த பாடி மைண்டு காம்ப்ளெக்ஸில் ரிஃப்ளெக்ட் ஆகிற சைத்தன்யத்துக்கு பேர் தான் எஸ்பெஷலி முக்கியமாக சொன்னால் மைண்டில் ரிஃப்ளெக்ட் ஆகிற கான்ஷியஸ்னஸ் சாமானிய சைத்தன்யம் பாடி மைண்டு காம்ப்ளெக்ஸை எக்ஸ்பெர்வேர்ட் பண்ணியிருக்கா இல்லையா இருக்குது சாான்ய சைதன்யம் வெளியில் இருக்குது சாமானிய சைதன்யம் மைக்கிலேயும் இருக்குது சாமானிய சைதன்யம் இந்த மைக்கில் இருக்குது புஸ்தகத்தில் இருக்குது சாமானிய சைதன்யம் ஸ்பேஸ் முழுக்க இருக்குது ஸ்பேஸ் எல்லாம் சாமானிய சைதன்யம் தான் வியாபிச்சிருக்கு ஆ சாமானிய சைத்தன்யம் அப்புறம் ஒரு ஒரு இண்டிவிஜுவலும் விசேஷ சைத்தன்யம் விசேஷ சைத்தன்யம் பவர்ஃபுல்லாக ஏன்னா சாமானிய சைதன்யத்தை ரிஃப்ளெக்ட் பண்ணுறதுனால விசேஷ சைத்தன்யம் சாமானிய சைதன்யத்தை ஓவர் பவர் பண்ணுறது பாடத்துக்காக அதெல்லாம் சொல்லணும் அதனால் என்னென்ன இண்டிவிஜுவாலிட்டி ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது நம்ம எல்லாருக்கும் நம்ம எல்லாருக்கும் இண்டிவிஜுவாலிட்டி பவர்ஃபுல்லாக இருக்குது சாமானிய சைத்தன்யம் லோக்கலைஸ்டு கிடையாது அது ஒரு குறிப்பிட்ட இடத்துல குறிப்பிட்ட காலத்தில் அப்படிலாம் கிடையாது ஆனால் விசேஷ சைத்தன்யம் விசேஷ சைதன்யம் அநேக்கம் சாமானிய சைதன்யம் ஏக்கம் இப்போ சாமானியம் விசேஷம் இந்த சாமானிய பிரகாசம் விசேஷ பிரகாஷத்தை மறக்கக்கூடாது எக்ஸாம்பிளை ஆகையினால என்ன இருக்குது இந்த பாடி மைண்டு காம்ப்ளெக்ஸ் பவர்ஃபுல்லாக இருக்கிறதுனால நம்ம தாட்டெல்லாம் சாமானிய சைத்தன்யத்தில் இல்லை எப்போவுமே எதை வியாபிச்சிருக்குன்னா விசேஷ சைதன்யத்தை தான் வியாபிச்சிருக்கு நான் நான் நான் தானே எல்லாத்துக்கும் சொல்லிக்கிறோம் நீங்கள் உங்களுடைய உங்களுடைய ப்ளஸ் மைனஸை நீங்கள் சொல்ல மைனஸை சொல்கிறது நானாக சேர்த்துக்கிறேன் ப்ளஸ் மைனஸை நீங்கள் உங்களோட சொல்ல என்னோடய ப்ளஸ் மைனஸை நான் சொல்ல நம்ம எல்லாம் பண்ண என்ன பண்ணிகிட்டுருக்கோம் விசேஷத்தை பற்றி தான் விவகாரம் பண்ணிகிட்டுருக்கோம் விசேஷமோ என்னென்னா மாறின்ண்டே இருக்குது மைண்டு மாறுறது மைண்டு மாறுறதுன்னா மாறுற மனசில் ரிஃப்ளெக்ட் ஆகிறது என்ன ஆகும்னா அதை தான் பிரதிபிம்பிக்கும் சாமானிய செய்த டேபிளில் கூட இருக்குது புஸ்தகத்தில் கூட இருக்குது ஆனால் அதுக்கு ரிஃப்ளெக்டிங் மீடியம் இல்லை இப்போது இதுக்குள்ளே ஸ்பேஸ் இருக்குதுன்னு வச்சுப்போம் வச்சுப்போம் என்ன இருக்குது இப்படி இப்படி நகர்த்தினா ஸ்பேஸ் மூவ் ஆறுதா ஸ்பேஸ் மூவாக தான் ஸ்பேஸ் இருக்கிற இடத்துல இருக்குது டம்ளர் தான் மூவாகுது அது மாதிரி எதுக்கு இதை சொல்கிறோம்னா சாஸ்திரம் என்ன சொல்கிறது இந்த விசேஷ சைத்தன்யத்தை சோபாதிக சைத்தன்யம்ங்கிறது சோபாதிக இன்னொரு வார்த்தையை சொல்கிறேன் உடல் மனச்சேர்க்கையோடு கூடி இருக்கிற சைத்தன்யம் நான் சொன்னால் என்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி பார்த்துங்க ஐ ஐங்கிறது என்ன அகம் நான் இந்த நான்கிறது என்னதுன்னா சாமானிய சைத்தன்யம் ப்ளஸ் பாடி மைண்டு காம்ப்ளெக்ஸ் இந்த பாடி மைண்டு காம்ப்ளெக்ஸ் வந்து சம்ஸ்கிருதத்தில் காரிய கரண சங்காத்தம்னு பேர் காரியக்கரண சங்காத்தகா தமிழில் சொல்லணும்னா உடல் மனசேர்க்கைன்னு சொல்லணும் சாமானிய சைத்தன்யம் ப்ளஸ் காரியகரண சங்காத்தகா ப்ளஸ் கரண பிரதிபிம்பிதைத்தியம் ஈஸ் ஈக்குவல் டு அகம் நான் நான் சொல்கிற போது எங்கிட்ட மூணு அம்சம் இருக்குது நம்ம எல்லாருக்குமே நான் நம்ம எல்லாரும் சொல்லிக்கிற போது நம்மள்கிட்ட மூணு அம்சம் இருக்குது ஒன்று பியூர் கான்சியஸ்னஸ் ப்ளஸ் பாடி மைண்டு காம்ப்ளெக்ஸ் பிளஸ் ரிஃப்ளக்டட் கான்சியஸ்னஸ் ஈஸ் ஈக்குவல் டு ஐ இதுல பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ் வேறையா இருக்கு எல்லாருக்கும் அதுல ரிஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸும் வேறையா இருக்கு பட் பியூர் கான்சியஸ்னஸ் சாமானிய சைதன்யம் நம்ம எல்லாருக்கும் ஒண்ணு இதுதான் பாடம் விசேஷ சைத்தன்யம் மூவ் ஆகிறது சாமானிய சைத்தன்யம் மூவ் ஆகாது நகராது அதுக்கு பேர் நிருபாதிகை கான்சியஸ் நிருபாதிகை சோபாதிகைனா லொகேட்டட் ஒரு குறிப்பிட்ட வரையறைக்குள்ள இருக்கிறது ரிஃப்ளெக்ட் சைத்தன் விஷேஷன் ஆஹ சோபிச்சைத்தியம் நருபைத்தியம் ஜாபம் நருபிச்சைத்தியம் சன்யச்சைத்தியந்திரமோத்தியம் விஷேஷன்யீவன் விஷேஷன் சோபதிக்கைத்திய ஜீவன் ஜீவன் சொன்னால் வித் மைண்டு பாடியெல்லாம் இருக்குது சொப்ரம் இருப்போம் சொப்பனம் செத்து போன பிறகு ட்ராவல் பண்ணுறது இந்த உடம்புலேருந்து ஜீவன் கிளம்பி இன்னொரு உடம்புக்கு ட்ராவல் பண்ணுறது இதெல்லாம் இருக்குது விசேஷ சைத்தன்யம் தான் மூப்பண்ணுமே தவிர விசேஷ சைத்தன்யம் அல்லது சோப்பாதிக நகரும் சோபாதிக சைதன்யம் தான் சம்சாரி நிருபாதிகை நித்தியமுக்தன் நான் எதோட என்ன ஓனப் பண்ணிக்கணும் எதோட என்ன ஐடென்டிஃபை பண்ணிக்கணும் நான் முக்தி அடையணும்னா எதோட ஐடென்டிஃபை பண்ணிக்கணும் சாமானிய சைதன்யத்தோட நிருபாதிகை ஐடென்டிஃபை பண்ணிக்கணும் ஆனால் நம்ம எதோட ஐடென்டிஃபை பண்ணிட்டு இருக்கோம் எப்பவுமே நான் உங்களை பார்க்குற போது சோபாதிக சைதன்யத்தை தான் பார்க்குறேன் இவந்தோ நிருபாதிக சைதன்யம் இருந்தாலும் வியவஹாரமெல்லாம் எம்பிரிக்கல்லாம் எதில் சோபாதிகைத்திய திருஷ்டியில்தான் வியவஹாரமே நிருபாதிக சைதன்ய திருஷ்டியில் அவ்வகாரம்ங்கிறது மாண்டூக்கியம் நான் திரக்யம் ந பகிஷ்பிரக்யம் நோபயத்பிரக்யம் ந பிரஜானகனம் ந பிரஜம் நாப்பிரஜம் அதிருஷ்டம் அவ்வகாரியம் அலட்சணம் அலட்சணர்ல அலட்சணம் அவியம் ஏற்கயசாரம் பிரபஞ்சோபந்தம் அதுவைத்திய ச ஆேய மாண்டூக்கியோபன ஆறாவது மந்திரம் இந்த மந்திரந்தான் பெரு ரொம்ப விஸ்தாரமாக விசாரம் பண்ணக்கூடிய மந்திரம் நாந்த பிரம் நகம் நோபய் பிரம் நஞ்ச அதவாரியம்மிராஹியமித்தியமேஷியம் ஏகாத்மிரயசாரம் ஏகாத்மயசாரம் பிரபஞ்சோபமம் ஷாந்தம் சிவமத் சத்து மவிஞ்ய ஆகையினால இந்த மந்திரம் என்ன சொல்லுகிறது ஆசீனகா சன்னு தூரம் ரஜதி ஆசீனஹ்கார்ந்து கொண்டிருப்பது போல் தெரிகிறது தூரம் ரஜதி சங்கராச்சாரிய ஆசீனகாங்கிறதுக்கு அச்சலகா சன்ங்கிறார் அசையாமல் கொண்டு அது அசைவது போல காணப்படுகிறது உடல் மனத்தின் அசைவால் நிழலின் அசைவால் நிஜம் அசைவது போல தோன்றுகிறது நிழலின் அசைவால் நிஜம் அசைவது போல தோன்றுகிறது ஆசீனஹா தூரம் ரஜதி ஆசீனஹ அச்சலா அசையாமல் இருந்து கொண்டு இதெல்லாம் இருக்கு ஈசாவாசியத்திலையும் அனேஹே ஜதே கம்மன சோஜவீஹி யோனை ந தேவா பூர்வரிஷத் தாவத்தோனத்தே தித்தபரிஷ்வா தீ சுலயஜுவேதம் அதனால அப்படிதான் சொலனும் அது சொரன் இருக்கு ஆ ஈஷா வாசிய பதினெட்டே மந்திரந்தான் அதனால் நீ கண்டுபிடிச்சுடலாம் இதை ததே தன்னை ஜதி தத் தூரே தத்வந்தே தர மந்திரங்களை எல்லாம் பார்த்து வச்சுக்கோங்கோ யாரெல்லாம் சீரியஸா படிக்கிறோ அவத்துக்கோங்க ஆசீனோ தூரம் பிரஜதி அச்சலஹாசன் தூரம் ரஜதி ஆத்மா தூரமா தூரம்னா என்ன இங்கிருந்து நான் அமெரிக்கா போனேங்கிறேன் ஆத்மா அமெரிக்கா போகுமா ரஷ்யா போகுமா தேவலோகம் போகுமான்னா சான்யச்சைதம் போகாது விசேஷைத்தியந்தான் ட்ராவல் பண்ணும் ஆக எனக்கு ரெண்டு இருக்குது சாமானியச்சைதியா அஹம் அத்வைதா ஏக அத்வை பூர்ண விஷேஷைத்தியதா அஹம் சாமானியச்சைதனா பின்னா சாான்ய சைதன்யத்தை காட்டிலும் வேறே மூவ் பண்ணுறேன் ஆ நெருபாதிக சைத்தன்யம் நிறைய சொற்களை பயன்படுத்துறேன் ஜாக்கிரதையாக புரிஞ்சுங்கோ நெருப்பாதிக சைதன்யம் சோபாதிக சைத்தன்யம் நெருபாதிக சைதன்யம் மூவ் ஆகாது பியூர் கான்சியஸ்னஸ் எவர் பர்வேடிங் பியூர் கான்சியஸ்னஸ் எங்கும் நீக்கமர நிறைந்துள்ள தூய உணர்வு நகராது ஆனால் உடல் மனம் உடம்பு இங்கிருக்கும் பிசிக்கலி ப்ரசன்ட் மென்டலி ஆப்சண்ட்னு சொல்கிறோம் இல்லையா மென்டலி எங்கேயோ போயிருக்கும் ரிஷிகேஷத்துக்கு போயிடுதுன்னு வச்சுக்க கூட எங்கேயா ரிஷிகேஷ் நல்லதே சொல்லுவோமே திருப்பதிக்கு போயிடுது கைலாசத்துக்கு போயிடுது தேவலோகத்துக்கு போயிடுது அப்படியே வச்சுப்போமே திருஷ்டாந்தமும் கூட உயர்வாக சொல்லணுமா அப்படி ஒரு சாஸ்திரம் இருக்குது மட்டமான ஒரு திருஷ்டாந்தம்லாம் சொல்லப்படணும் உவமை என்பது உயர்ந்ததன் மேட்டே தொல்காப்பியர் அது நம்ம ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ சொல்லிடுறோம் லௌக்கிகமாக உபமை என்பது உயர்ந்ததன் மேட்டே அதாவது உபமானம் சொன்னால் கூட அது உயர்ந்த விஷயமாக சொல்லணுமா அதனால் நான் என்ன சொன்னேன் கைலாசம் ராமேஸ்வரம் எல்லாம் இப்போ அமர்நாத் எல்லாம் சொல்லலாம கேதார்நாத் எல்லாம் சொல்லலாம் ஆஹ் ஆசீனஹா தூரம் ரஜதி உபாதி சோபாதிக சைதன்யந்தான் மூவ் பண்ணுறது சுத்தின் இருக்கு ஷயானஹா யாத்தி சர்வதா சர்வதா ஷயானஹான்னா என்ன அர்த்தம் படுத்துக்கொண்டுன்னு அர்த்தம் ஒரே இடத்துலருந்தான் அர்த்தம் சர்வத்தகா யாத்தி படுத்துன்னா இந்த பாருங்க இருந்து கொண்டு தூரத்தில் போகிறது படுத்துக்கொண்டு எல்லாவற்றையும் தான் லாங்குவேஜ் உபநிஷத்தோட லாங்குவேஜ் மகாகவி பாரதியார் பன்னரும் உபனிடங்கள் எங்கள் நூலே பாரில் இதற்கு நிகரேது நூலேஷத்து மாதிரி உலகத்தில் உபநிடதங்கள் எங்கள் நூலே பாரத தேசத்துக்கு மேலே சோபாதிகாரி இருக்கேன் எங்கேயும் வியாபிச்சிருக்கேன் சர்வத்தகா யாத்திங்கிறது சாமானிய சைதன்யம் ஆசீனஹாங்கிறது நிருபாதிக சைதன்யம் தூரம் ரஜதிங்கிறது சோபாதிக சைத்தன்யம் இந்த வார்த்தையை கவனிச்சுட்டே இருக்கணும் ஆசீனஹா இஸ் ஈக்குவல் டு பியூர் கான்ஷியஸ்னஸ் எவர் பர்வைடிங் பியூர் கான்ஷியஸ்னஸ் தூரம் ரஜதிங்கிறது எதை குறிக்கிறது சோபாதிக ஷயானஹாங்கிறது என்னது சோபாதிக சைதன்யத்தை குறிக்கிறது சர்வதகாயாத்திங்கிறது எதை குறிக்கிறது நெருபாதிக சைதன்யத்தை குறிக்கிறது ஆக ஆத்மாவை பற்றி யமதர்மராஜா நச்சிகேதஸுக்கு உபதேசம் பண்றார் உடம்பு மனசு தான் அங்கே இங்கேயும் சுத்துமே தவிர ஆத்மாவுக்கு போக்குவரவு இல்லைங்கிறார் அதுதான் விஷயம் ஆத்மாவுக்கு போக்குவரவு இல்லை சுத்த ஆத்மாவுக்கு சொர்க்க நரக பிராப்தி கிடையாது சுகதுக்கிராப்தியும் கிடையாது ஆகையினால நீ இந்த இண்டிவிஜுவாலிட்டிய இந்த ஞானம்ங்கிற ஆட்டம்பாம வச்சு ஓட ஓ இண்டிவிஜுவாலிட்டி மாத்திரம் இல்லை எல்லாருடைய இண்டிவிஜுவாலிட்டியும் உண்மை கிடையாது நான் ஒரு இண்டிவிஜுவல் So many individuals சோ மெனி இண்டிவிஜுவல்ஸ் இங்கேவிஜுவது சோபாதிகம் எந்த இண்டிவிஜுவது மாயா பரிபிராமிதான் விஸ்வம் பசதி காரிய காரணத்தையா விசேஷ சைத்தன்யம் மித்யா சாமான்ய சைத்தன்யம் சத்தியம் ைதன்யம் சீமிங்லி ரியல் நாட் அப்சல்யூட்லி ரியல் சங்கராச்சாரிய ஒரு லைனில் எழுதிட்டு போயிடுறார் இதை நம்ம தான் விஸ்தாரமாக சொல்ல வேண்டியிருக்கு ஒரு வரியில் எப்படியே எழுதிட்டு போயிடுறார் அந்நா துர்விக்னோயம் ஆத்மா காமிபிஹி பிராகிருத புருஷைஹி அப்படிங்கிறார் அதாவது சங்கராச்சாரிய சொல்றது உலக ஆசை இருக்கிற பக்குவம் இல்லாத ஜனங்களுக்கு இந்த ஆத்மா புரியாது அப்படிங்கிறார் துர்விக்னேயோயம் ஆத்மா காமிபிஹி பிராகிருத புருஷைஹி காமிபிஹி அயம் ஆத்மா துர்விக்னேயா உலக ஆசை பிடிச்சு உலகத்தில் உழல்ற பக்குவம் ஜனங்களுக்கு இந்த ஆத்மாவை அதாவது அவர்களையே அவர்கள் சரியாக புரிஞ்சுக்கலை அவங்களுடைய ஒரிஜினல் நேச்சரை தெரிஞ்சிக்காம டூப்ளிகேட் நேச்சர் பொய்யான உண்மையை பொய்யான விஷயத்தை உண்மை என்று நம்புகிறார்கள் இந்த இண்டிவிஜுவாலிட்டி தூக்கத்தில் போய்டுறது இந்த கிளாஸ்லேயே போயிடுது இந்த இண்டிவிஜுவாலிட்டி அகங்காரம் ஜீவன் சோபாதிக சைதன்யம் இதைத்தான் பிரிக்கிறார் ஆ இவன் நான் என்ன சொல்கிறான் நான் என்ன பண்ணினேன் இதை பண்ணினேன் நான் கருப்பாக இருக்கேன் நட்டையாக இருக்கேன் குண்டாக இருக்கேன் ஆணா இருக்கேன் பெண்ணாக இருக்கேன் எல்லாம் விசேஷ சைத்தன்யம் எல்லாம் சொல்கிறான் நான் பிராமணனாக இருக்கேன் ஷத்ரியனாக இருக்கேன் வைசியனாக இருக்கேன் அமெரிக்கனாக இருக்கேன் ரஷ்யனாக இருக்கேன் ஜப்பானியனாக இருக்கேன் எல்லாம் விசேஷ சைதன்யம் மித்யா சைத்தன்யம் இந்த புது வார்த்தை வந்துருச்சு மித்யா சைதன்யம் சத்திய சைதன்யம் மித்யா சைத்தன்யம் அன்யல் சைதன்யம் ரியல் சைதன்யம் ஆஹ் அஜான் என்ன சொல்றான்னா இங்கே கீதையில் வந்திருக்கு இல்லையா கர்மணிய கர்ம சிமாஷு கர்மகிருத்து கர்மத்தில் அகர்மம் அகர்மத்தில் கர்மம் போலோகம் புரியாது கர்மத்தில் ஆத்மா அகர்த்தாங்கிறோட இருக்கான் கர்மத்தில் அகர்மத்தை எவன் பார்க்கிறானோ அஜானியின் அகர்மத்தில் கர்மத்தை பார்க்கிறானோ படிக்கணும் அதேதான் இங்கேயும் ஞானி வந்து ஆக்டிவாக இருக்கார் ரொம்ப ஃபுல்லாக ஆக்டிவாக இருக்கார் ஆனால் என்ன சொல்கிறார்ண்ணா அவர் ஓனப் பண்ணிட்டுருக்கிறது சாமானிய சைதன்யத்தை அதனால் அவர் என்ன சொல்கிறார்ண்ணா நான் ஒரு வேலையும் செய்கிறதில்லை வேலை செஞ்சதும் இல்லை வேலை செய்கிறதும் இல்லை வேலை செய்ய போகிறதும் இல்லை நான் கஷ்டப்பட்டதும் இல்லை கஷ்டப்படவும் இல்லை கஷ்டப்பட போவதும் இல்லை நான் சாப்பிட்டதும் இல்லை சாப்பிடவும் இல்லை சாப்பிட போகிறதும் இல்லை நான் தூங்கினதும் இல்லை தூங்கின்னு இருக்கவும் இல்லை தூங்க போகிறதும் இல்லை நீங்கள் என்ன சொல்வே நாங்கள் கேட்டதும் இல்லை கேட்குறதும் இல்லை கேட்க போகிறதும் இல்லை நீங்கள் சொன்னதும் இல்லை நீங்கள் இப்போ சொல்லவும் இல்லை சொல்ல போவதும் இல்லை நாங்கள் கேம்புக்கு வரவும் இல்லை இப்போ இங்கே இருக்கவும் இல்லை இங்கேருந்து போக போகிறதும் இல்லை உங்களுக்கு தோணும் சரியான பைத்தியிட்ட மாட்டின்ட்டோமோன்னு கர்மணி அகர்ம ஆக்டிவா இருக்கார் ஞானி ரொம்ப ஆக்டிவாக இருக்கார் அதாவது ராஜரிஷி ராஜரிஷின்னா என்னன்னா கவர்மெண்ட்டே ரூல் பண்றார் அதே சமயம் ஆத்ம ஜானியாகவும் இருக்கார் அவருக்கு பேர் ராஜரிஷி ராஜாச்ச அசௌரிஷிச்ச ராஜரிஷி இவர் அரசரராகவும் இருக்கிறார் ஞானியாகவும் இருக்கிறார் ராஜரிஷின்னா நகையெல்லாம் போட்டுட்டு குடுமைய வச்சுன்னு இருப்பார்னு அர்த்தம் இல்லை ராஜரிஷி பிரம்ம என்ன அர்த்தம் இவர் வேதமும் சொல்லி கொடுக்கிறார் பிராமணனாக இருக்கிறார் அவர் பிரம்ம எல்லாரும் ரிஷியாக இருக்க முடியும் எந்த வர்ணத்திலையும் எந்த ஆசிரமத்திலையும் எந்த செக்ஸ்லையும் ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம் எங்கே வேணாலும் ரிஷி வரலாம் ரிஷித்துவங்கிறது ஒரு குவாலிஃபிகேஷன் அதுலேயே ரிஷித்துவத்திலேயே சாதாரண ரிஷி அல்பரிஷி மத்திய ரிஷி மகரிஷி தேவரிஷி நான் இருந்தார் தேவரிஷி கொஞ்சம் தெரிஞ்சிருந்தால் அல்பரிஷி ஏன்னா ரிஷித்துவங்கிறது ஒரு மீடியம் அது ஒரு தகுதி இருக்கட்டும் நம்ம பாடம் என்னது இப்போ கர்மன் அகர்ம எஃப் பஸ்ஷேத் அவர் என்னன்னா எப்போ சொல்றேன் நான் ஒண்ணுமே பண்ணலை நான் நித்திய சுத்த புத்த முக்த அகர்த்த ஆனந்த ஸ்வரூபோகம்ங்கிறார் ஆனால் ரொம்ப வேலை பண்ணிட்டு இருக்கார் கர்மணி அகர்ம எஃப் பஸ் இன்னொருத்த என்ன சொல்றான்னா வேலை செஞ்சு செஞ்சு ஓஞ்சு போயிட்டேன் ஐயா அப்படின்னு சொல்லி நான் இப்போ ரெஸ்ட்ல இருக்கேங்கிறான் ரெஸ்ட்ல இருக்கேன் அப்படிங்கிறான் நான் ஒன்றுமே செய்யலை ரெஸ்ட்டில் இருக்கேங்கிறான் ஆனால் மைண்டுக்குள்ளே என்னெல்லாமோ எண்ணம் ஓடுறது நான் இப்படியே உட்காந்துருந்தா எவனால் என் ரூபாய் எடுத்துகிட்டு விடுவானோ அது ஆயிடுமோ விட்டால் அவங்க கொண்டு போயிடுவானோ மீதை பண்ணிவிடுவானோ மைண்டு ஓடிக்கிட்டு இருக்குது வெளியில் பார்த்தா என்ன சொல்கிறானா நான் சும்மா உட்காந்துருக்கேங்கிறான் சும்மா உட்காரல உள்ளுக்குள்ளே என்ன இல்லாமல் யோசிச்சுன்னு இருக்கான் அது மாத்திரமில்லை நான் சும்மா உட்காந்துருக்கேங்கிறான் நான் சும்மா உட்காந்துருக்கேங்கிறான் அப்பா கொஞ்ச நேரத்துக்கு முன்னால நான் வேலை செஞ்சேங்கிறான் நான் வேலை செஞ்சேங்கிறான் நான் சும்மா இருக்கேங்கிறான் ஆத்மா சும்மாவும் இருக்காது வேலையும் செய்யாது ஆத்மா ஆக்டிவாகவும் இருக்காது ஆத்மா ரெஸ்ட்டும் எடுக்காது ஆகையினால அஜானியினுடைய அகர்மம் அஜ்ஞானி வந்து ஒன்றும் பண்ணாமல் சும்மா இருக்கேன்னு சொல்றான் ஆனால் மனசுக்குள்ள நான் சும்மா இருக்கேன் வேலை செய்கிறேங்கிற அஜானம் இருக்கு தன்னை பத்தின அறியாமல் இருக்கிறதுனால அஜ்ஞானியினுடைய அக்கர்மத்தில் கர்மம் இருக்கான் அஜ்ஞானியினுடைய அக்கர்மத்தில் கர்மம் இருக்கு அவன் விசேஷ சைதன்யம் ரெஸ்ட் எடுக்கிறது விசேஷ சைதன்யம் ஆக்டிவாக இருக்கு சாமான்ய சைதன்யம் ரெஸ்ட் எடுக்கிறது இல்லை சாமானிய வேலையும் பண்ணுறதில்லை இது புரியணும் ஹூஆமை சாமானிய சைத்தன்யம் புரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க பிளஸ் பண்ணுங்க புரிஞ்சுக்கிறதுக்கு பிளஸ் பண்ணணுமா புரிஞ்சின்றது மறக்காம அது ஆழமா போறதுக்கு பிளஸ் பண்ணணுமா நீங்க மாத்தி சொன்னீங்கன்னா நான் இந்த பக்கம் இப்படியே போயிடுவேன் ஆத்து பக்கம் புரியறது புரிஞ்சது உள்ளுக்குள்ள ஆழமான மனசுக்கு போறதுக்கு எங்களுக்கு அனுகிரகம் பண்ணுங்க அனுகிரகம் பண்ணுறது விசேஷ சைதன்யமாக சாமானிய சைதன்யமாக விடவே மாட்டேன் இன்றைக்கி அனுகிரகத்தை கேட்கறது யார் விசேஷ சைத்தன்யம் அனுகிரகம் பண்ணுறது யார் விசேஷன்யம் பிளஸ் பண்ணுறது யார் பிளஸ்ஸிங்கை வாங்கிறது கிடையாது ஆகையினால ஆக்சுவலாக இது பாருங்கள் எப்படி காம்ப்ளிகேட்டடாக இருக்குது பாருங்கள் காம்ப்ளிகேட்டட் மாதிரி இது காம்ப்ளிகேஷனாக அப்பவும் நம்ம விசேஷ சைத்தன்யத்தில்தான் வரணும்னு சொல்லி அனுகிரகம் பண்ணுங்கோ உனக்கு வரட்டும் வரட்டும் ரெண்டுமே சோபாதிக சைதன்யம் தான் அப்போ என்ன பண்ணுறது சுவாமின்னா சுப் சாப் சித்தம் மௌனம் செயல் வாக்கு எல்லாம் மௌனம் சுத்த மெளனம் என்பால் தோன்றின் பராபரமே கூட போயிட்டு போகிறது ஆசீர்வாதம் பண்றேன் ஆசீர்வாதம் பண்ணுறதும் உண்மை இல்லை ஆசீர்வாதத்தை வாங்க மித்யா ஆசீர்வாதா மித்ய ஆஷிர்வாத பிராப்தி எல்லாம் ஜாகிரதையாக புரிஞ்சுக்கணும் ஆஹ ஆசீனோ தூரம் ரஜதி ஷயானோ யாத்தி சர்வத்தஹா அதான் இந்த அது கர்மணிய கர்ம எஃப் பஸ் கம்பேர் பண்ணி பார்க்கலாம் நிறைய இருக்குது இந்த மாதிரி ஆஹ சோப்பாதிக்க திருஷ்டியாக சோபாதிக திருஷ்டியாக தூரம் பிரஜதி நெருப்பாதிக திருஷ்டியாக ஆசீனஹா ஞாபகம் வச்சுக்கணும் ஆசீனஹானா அச்சலகான்னு சங்கராச்சாரிய சொல்லிட்டார் அதனால் ஆசீனஹானா உட்கார்ந்துருக்கிற மாதிரின்னு போட்டு தோணும் ஆசீனஹா அச்சலகான்னு அர்த்தவான் ஒரு இடத்துல அசையாமல் உட்கார்ந்துருக்காங்கிறதுல உட்காந்துருக்கிறதுல தாற்பயம் இல்லை ஆசையாமல் இருக்கிறதுல தாத்பரியம் அ ஷயானோயாதி சர்வத்தா முடிஞ்சு போச்சு அதாவது இதனுடைய அர்த்தம் என்னென்னா ஆத்மா பக்குவம் இல்லாதவர்களுக்கு அறிய முடியாது பக்குவமுடையவர்களுக்கு அறியப்படுவது அவ்வளோதான் சிம்பிள் எல்லோருக்கும் கவனமெல்லாம் எதில் இருக்குதுன்னா விசேஷ சைத்தன்யம் சோபாதிக சைத்தன்யத்திலே தான் விற்த்தி இருக்கு அந்த நிருபாதிக சாமானிய சைத்தன்யத்தில் விறத்தி போகிறதே இல்லை அதனால வந்து சம்சாரம் ருத்தி ஆகிண்டே இருக்கு இதெல்லாம் வந்து என்னது இந்த என்னது ஆட்டிடியூடை சேஞ்ச் பண்ணணும் அவ்வளோதான் என்னை பற்றி எனக்கு இருக்கிற ஆட்டிடியூடை நான் சேஞ்ச் பண்ணணும் அதே என்னை பற்றி எனக்கு இருக்கிற ஆட்டிடியூட நான் மாற்றின்னுட்டேன்னா எல்லாரை பற்றியும் நான் என்னோடய ஆட்டிடியூட மாற்றிப்பேன் மாற்றிக்க முடியும் நான் சுத்த பிரம்மன் புரிஞ்சுக்கிற போது நான் எல்லாரையும் என்ன நினைக்க போகிறேன் பிரம்மனு தான் நினைக்க போகிறேன் என்ன உடம்பாக நினச்சா எல்லாரையும் உடம்பாக தான் நினப்பேன் என்ன வந்து ஜீவனாக நினச்சா எல்லாரையும் ஜீவனாகத்தான் நினைப்பேன் என்ன பிரம்மனாக நினச்சா எல்லாரும் எல்லாருங்கிறதே ஒரு தேவையில்லாத வார்த்தை பிரம்மன் தான் அப்படின்னு புரியுது புரிஞ்சாச்சுன்னா மதிப்பு கிடையாது அடுத்தது என்ன சொல்கிறார் யம தர்மராஜா தம் மதாமதம் தேவம் அந்த மதாமதம் தேவம் தேவம்னா சைதன்யம் தேவங்கிற சொல்லுக்கு சைத்தன்யம் தேவம்னா திவ் பிரகாசம் சைத்தன்யம் அதுக்கு ஒரு அப்ஜெக்டிவ் போடுறார் மத அமதம் சைத்தன்யம் ரொம்ப முக்கியம் மதம்னா சந்தோஷம் அமதம்னா துக்கம் அதுதான் சஹரிஷஹா அகரிஷ சஹரிஷா ஹரிஷ அதாவது மகிழ்ச்சி மகிழ்ச்சி இன்மை மகிழ்ச்சி மகிழ்ச்சி இன்மை மத அமதம் சாதாரணமாக மதம்னா கர்வம்னு அர்த்தம் அமதம்னா கர்வம் இன்மைன்னு அர்த்தம் இப்போ கர்வம் கர்வம் இன்மை எப்படி இது பண்ணுறதுனா ரொம்ப சந்தோஷமாக இருந்தால் கர்வம் வரும் துக்கம் இருந்தால் கர்வம் போயிடும் அந்த நேரத்துக்கு இருக்காது அப்புறம் வந்ததுன்னா கர்வம் வந்துடும் இதை பற்றி ஆதிசங்கர் பகவத்கீதையில் ஒரு இடத்துல சொல்கிறார் ஒரு ஒருத்தனுக்கு வாழ்க்கையில் சக்சஸ் ஆச்சுன்னு சொன்னால் கர்வம் வந்துடுங்கிறார் கர்வம் வந்துதுன்னா தர்மத்தை மீறு வாங்கிறார் ஹருஷோ திருப்ததி தர்மம் அிராமதி ஹருஷோ திருப்ததி திருப்துவா தர்மம் அதி அத்திகிராமதி திருப்தியோ என்னோ ஒரு வார்த்தை தான் இருக்கு தர்மம் அத்திகிராமத்தின்னா தர்மத்தை மீறுவான்னு அர்த்தம் மகிழ்ச்சியால் மனிதன் கர்வம் அடைகிறான் கர்வத்தினால் அறத்தை மீறுகிறான் அறத்தை மீறுவதால் மனித வாழ்க்கையை அழித்து விடுகிறான் ஹருஷோ திருப்ததி திருப்தோ தர்ம மதிக்கிராமதி கரெக்ட் ஹருஷோ திருப்திய திருப்தோ தர்ம மதிக்கிராமதி தர்மம் மதிக்கிரமிய வினஷதி தர்மத்தை மீறி வாழ்க்கையவே தன்னுடைய நிம்மதியை இழந்து விடுறாங்கிறார் இங்க மதா பெயின் அண்டு பிளெஷர் ஆத்மாவுக்கு பெயினும் இல்லை ப்ளஷரும் இல்லை பெயின் ப்ளெஷர்லாம் எதுக்கு விசேஷ சைத்தன்யத்துக்கு தான் சாமானிய சைத்தன்யத்துக்கு இல்லை நிருபாதிகைத்தன்யம் மதாமதம் சைத்தன்யம் மத அமதம் இன்னொரு அர்த்தம் அது மகிழ்ச்சியாகவும் இருக்கிறது வருத்தமாகவும் இருக்கிறது மகிழ்ச்சியும் வருத்தமும் எதுக்கு விசேஷ சைதன்யத்துக்கு தான் மகிழ்ச்சியும் வருத்தமும் உடையது போல தோன்றுகிறது ஆ மதாமதம் தேவம் மகிழ்ச்சியும் வருத்தமும் உடையது போல காணப்படுகிறதுன்னு அர்த்தம் விருத்த தர்மத்தை உடையது போல விருத்த தர்மவானிவ அப்படி போட்டுக்கணும் விருத்த தர்மவானிவ ஆ இன்பம் துன்பம் இன்பத் துன்பம் உடையது போல அது காணப்படுகிறது உண்மையில் அதற்கு இன்பமும் இல்லை துன்பமும் இல்லை அப்படின்னு அர்த்தம் இன்பத் துன்பத்தை உடையது போல காணப்படுகின்ற இந்த சைதன்யத்தை தம் மதாமதம் கஹாஜாத்து மருகதி யாருக்கு இது தெரிஞ்சிக்க முடியும் யாருக்கு இந்த சுத்த சைத்தன்யத்தை நிருபாதிக சைதன்யத்தை தெரிந்து கொள்ள முடியும் இது ஆட்சேபார்த்தம் யாருக்கு தெரிஞ்சிக்க முடியும் அப்படின்னா இதை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவனுக்கு தான் தெரியும் கொஞ்சம் நேரத்தில் சொல்ல போகிறார் ஆ யாருக்கு தெரியும் அப்படின்னார் இன்னொரு வார்த்தைப்பட்டார் என்னை தவிர எவனுக்கு தெரியும் கேட்டார் மதன்யஹா கஹா ஜாத்து அருகத்தி என்னை யாருக்கு இது தெரியும் அப்போ என்னது கர்வமாக பேசுகிறாரா யம தர்மராஜான்னா சங்கராச்சார சொல்கிறார் என்னை போல புத்திசாலிக்குத்தான் தெரியும் பக்குவப்பட்டவங்களுக்கு தான் தெரியும் மதன்யஹா மதன்யா கஹா ஜாத்து மருகதி என்ன அர்த்தம்னா என்னைப்போல் சூக்ம புத்தி உள்ளவன் அர்த்தம் இந்த இடத்துல மதன்யகாங்கிறதுக்கு அர்த்தம் என்ன சூக்ம புத்தி உள்ளவனை தவிர நுணுக்கரிய நுண்ணுணர்வு உடையவனை தவிர கூர்த்த மஞ்ஞானம் உடையவனை தவிர மற்றவர்களால் அறிய முடியாதுன்னு அர்த்தம் இது கொஞ்சம் ப்ரௌடாக சொல்லிக்கிற மாதிரி இருக்கும் எனக்கு கிடைச்ச பாக்யம் யாருக்கு கிடைக்கும் அத்தன் எனக்கு அருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோவேன்னு மாதிரி அந்த அர்த்தத்தில் சொல்கிறார் அப்போ யமதர்மராஜாவே கர்வமாக பேசுகிறாரான்னு சொல்லக்கூடாது ஏன்னா இவ்வளோ பெரிய விஷயத்தை பேசுகிறவருக்கு கர்வமாக பேசுவாரா அவர் உத்தமமான ஜீவன் இந்த அதாவது உயர்ந்த பதவி அடைந்திருக்கிற ஒரு உயிர் தான் யமன் சாஸ்திரப்படி யமன் தேவன் சொன்னாலும் உத்தம ஜீவன் ஜீவனாக உத்தம சரீரத்தை அடைஞ்சிருக்கிற ஜீவன் அர்த்தம் மதநய க்யாத்துமர்ஹதி என்னை தவிர வேறு யாரால் அறிய முடியும் இப்போ இந்த மந்திரத்தினுடைய விஷயம் இதுதான் சோபாதிக்கைதம் நெருபாதிகைதம் சோபாதிக்கிருஷ்டியா ஆத்மாசாரி அஸ்தி நிருபதிக்கிருஷ்டியா ஆத்மா நித்திய அசம்சாரி அஸ்தி அதான் டாபிக் விசேஷ சைதன்ய திருஷ்டியாக இண்டிவிஜுவல் ஆங்கிளில் பார்த்தா இது வந்து எப்போ பார்த்தாலும் ப்ரெஷர் பெயினோடு அவஸ்தப்படுற மாதிரி தெரிகிறது அப்சல்யூட் ஆங்கிளில் பார்த்தா இதுக்கு ஒரு விதமான சம்சாரமும் கிடையாது அப்போ நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா விடமாட்டேன்னு நம்முடைய இண்டிவிஜுவாலிட்டியை ரொம்ப ஸ்ட்ராங்காக பிடிச்சுன்னு இந்த தன் உணர்வு தனித்தன்மை இண்டிவிஜுவாலிட்டி அகங்காரம் ஜவத்துவம் அங்காரம்னா கர்வம் அர்த்தம் இல்லைங்க அகங்காரம்னா தன்னுணர்வு இண்டிவிஜுவாலிட்டிங்கிற அர்த்தம் அகங்காரம்னா சாதாரணமாக தமிழில் அகங்காரம்னா அவன் அகங்காரம் முடிச்சாலே அது செருக்கு ஆணவம் கர்வம் அதை சொல்லலைங்க இங்கே தன்னுணர்வு நம்ம ரொம்ப பணிவாக சொல்கிறோம் நான் ரொம்ப எப்போவுமே குரு சாஸ்திரம் ஈஸ்வர்ட்டா ரொம்ப பக்தியாக இருக்கேன் அப்படின்னா அது சாமானிய சைதன்யமா விசேஷ சைதன்யமா இவ்வளோ கிளியராக சொல்கிறேன் அடி மேலே அடி அடிச்சா அம்மியும் நகரும் தான் இந்த மாதிரி சொல்லிக்கிண்டே இருந்தால் சுவாமி புரிஞ்சுட்டோம் விட்டுடுங்கோ நீங்கள் உபன்யாசம் இந்த மந்திரத்தை தாண்டினாலே முக்தி இந்த மந்திரத்திலே உட்கார்ந்துருக்கீங்களே இந்த மந்திரத்தை தாண்டி அடுத்த மந்திரத்துக்கு போனீங்கன்னா இந்த மந்திரத்தை சந்யாசம் பண்ணி அடுத்த மந்திரத்துக்கு போயிடுவோமே அப்படிதான் தோணும் நமக்கு எனக்கு வந்து நான் நான் விடுவேண்ணா எனக்கு அது சரியாக சொல்லியிருக்கேன்னு தெரிஞ்சாதான் நான் அடுத்த வந்துடுறதுக்கு ஓடுவேன் ஆ நெருப்பாதிக சைத்தன்யம் சோபாதிக சைத்தன்யம் நம்ம புத்தி என்ன விடணும்னா நம்ம எல்லாருமே என்ன பண்ணணும்னா எப்படி நம்ம ட்ரெஸ்ஸு போட்டுன்னு இருக்கோமோ எப்படி கழுத்தில் மாலை போட்டுருக்கோமோ அது எப்படி கண்ணாடியை போட்டுன்னு இருக்கோமோ அப்படி இந்த உடம்பு மனசுங்கிறத நாம் போட்டுன்ருக்கோம் அதாவது சாமானிய சைத்தன்யம் நிறைய விசேஷ சைத்தன்யங்கிற ட்ரெஸ்ஸை போட்டுன்னு இருக்கு புரியுதா ஒரே சாமானிய சைத்தன்யம் நான் பிச்சு பிச்செல்லாம் ட்ரெஸ் போட்டுக்கிறான் பாருங்க சில பேர் இங்கே கொஞ்சம் இன்னும் என்னென்ன அப்படி போட்டால் அது இன்னும் பாப்புலர் ஆகிடும் எல்லா துணியும் கலர் கலராக வச்சு பிச்சு பிச்சு அது ஒரு டிசைன் ஆல் கலர்ஸ் சித்திரவரணம் சித்திரகந்தம் சித்திரபுஷ்ணம் இதெல்லாம் சாஸ்திரத்தில் ஏற்கனவே இருக்குது கேதுவுக்கு எல்லாமே கலர் எல்லாமே இருக்கணுமா அதனால பார்த்திங்கன்னா அந்த வஸ்திரம் வாங்குகிற வாத்தியார் இதுக்கு வந்து சூரியனுக்கு வந்து சிகப்பு இதுக்கு வெள்ளை சுக்கரனுக்கு வெள்ளை குருவுக்கு மஞ்சள் இவருக்கு நீளம் சனிஷ்டனுக்கு நீளம் இல்லாட்டி கருப்பு அப்புறம் சாம்பல் நேரம் ராகுவுக்கு கேதுவுக்கு எல்லாம் வச்சுருக்கோம் கலர்லாம் இருக்குது அங்காரகனுக்கு ஒரு கலர் சுக்கரனுக்கு ஒரு கலர் புதனுக்கு பச்சை எனக்கே மறந்து போயிடுச்சு அங்காரகனுக்கு சிகப்பு இவருக்கு சிகப்பு சுக்கரனுக்கு வெள்ளை சந்திரனுக்கும் வெள்ளை கேதுவுக்கு மாத்திரம் எல்லா கலரும் அவர்தான முடிக்கணும் கடைசியில் சித்திரவர்ணம் சித்திரகந்தம் சித்திர புஷ்பம் சித்திரமால்யாம்பரதரம் சித்திரகந்தான்னு எல்லா சந்தனத்தையும் ஒன்றா கலந்துடணும் சகரு க சந்தனம் சிவப்பு சந்தனம் எல்லாம் சந்தனத்தில் நிறைய கலர்லாம் உண்டு இப்போ நம்ம அதான் அதனால் எல்லாத்தையும் உண்ந் சித்தகம் சித்தமாலம் சித்தனுலேபனாதிரதசருடம் மேரும் பிரதிணீகர்வாணம் கிரகமண்டலே பிரவிஷ்டம் அமன் அதி ஆதித்தியாகமண்டே குழுபரி பகவந்தம் கேதூஇஇஇ் கேது வந்துட்ட சரி எதுக்கு சொல்றேன் நிறைய ஒரே பிரம்மன் எத்தனை சரீரத்தை எடுத்துன்னு இருக்கு ஒரே நேரத்தில் நிறைய சரீரம் எடுக்கிறது ஒரே நேரத்தில் நிறைய சரீரத்தை சாகடிக்கிறது செத்து போகிறது ஆகையினால சாமானிய சைதன்யம் ஏக்கம் ஆனால் இந்த சாமானிய சைதன்யத்தை இண்டிவிஜுவாலிட்டி ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால யாரும் விட தயாரா இல்லை மதநா கஹா ஞாத்தும் அருகத்து அஹா இது தெரிஞ்சிட்ட பிறகு இண்டிவிஜுவாலிட்டி இருக்கும் ஆனால் அந்த இண்டிவிஜுவாலிட்டி வந்து என்னது நான் சும்மா என்னது விளையாட்டு லீல எல்லா இண்டிவிஜுவாலிட்டியும் நான் விளையாட்டாக பார்க்கறேன் நீயும் பொம்மை நானும் பொம்மை நினைச்சு பார்த்தா அடுத்த மந்திரம் மூலமாஷூ அனவஸ்விம் மகாந்தம் விபுமாத்மா நோச்சீரீரவாத்மா மீரோதி அனவஸ்ரீரம் அசரீரம் சொல்ற அனவஸு அனவஸ்ரீரற்ற உடல்களில் நிலையற்ற உடல்களில் இந்த உடல் காலத்தால் வரையறுக்கப்பட்டது காலத்தால் வரையறுக்கப்பட்டிருக்கிறது அனவஸ்தேஷு ஷரீரேஷு ஷரீரம் பகுவஜனம் இருக்குது அனவஸ்டேஷு ஷரீரேஷுன்னு என அர்த்தம் நான் அவஸ்தா ஒரு நிலையில் இல்லை மாறிகிட்டு இருக்குது தினம் உடம்பு மாறுதே உடம்புக்குள்ளே எத்தனையோ செல்லு மாறிக்கிட்டு தானே இருக்குது ஆக அனவஸேஷரீர அவஸ்தம் அசரீரம் அனவஸ்தேஷு சரீரேஷங்கிறது விசேஷச்சைதம் சரீரேஷு நிலையற்ற உடல்களில் அதாவது என்ன நிறைய அஹ அனை அநேக அகங்காரேஷன்னு அர்த்தம் அநேகேஷு அகங்காரேஷு சோ மெனி இண்டிவிஜுவல்ஸ் எல்லாம் நீங்கள் கொசுலேருந்து எல்லாத்தையும் போட்டுக்கணும் கொசு இண்டிவிஜுவல் தானே ஒரு கொசு இன்னொரு கொசு ரெண்டு இண்டிவிஜுவல் தானே ஒரு எறும்பு இன்னொரு எறும்பு ஒரு அமீபா இன்னொரு அமீபா எல்லாம் வேறு வேறு தான் ஆனால் எதுவுமே சாஸ்வதம் இல்லை அனவஸேஷரீரீர அனத்தி சரீரேஷு சவிக்காரு சரீர சோபாதிக்கரீரீர நிறைய சொல்லே இருக்கேன் சோபாதிக்கேஷு அவஸ்திதம் அசரீரம் சமம் சர்வேஷு திஷ்டந்தம் பரமேஸ்வரம் பதிமூணாம் அத்தியாயம் ஆக என்ன அசரீரம் ஆத்மா அசரீர எவ்வளவு அழகா சொல்லி கேட்டது போனதுக்கு பிறகு ஆத்மா இருக்குங்கிறான் இல்லைங்கிறான்னு கேட்டிருக்கான் இவர் என்ன சொல்றாரு ஆத்மாவுக்கு சரீரமே கிடையாதுங்கிறார் அசரீரம் அஷரீரின்னு சொல்லுவாங்க அது ஆகாஷவாணி அதாவது உடம்பு ஏதோ ஒரு சத்தம் கேட்கறது ஆளு தெரியல சத்தம் கேட்கறது அஷரீரின்னா என்ன அர்த்தம் ஷரீரம் இல்லாத வஸ்துவுக்கு பேரு அஷரீரி அதேஹி அது மாதிரி இங்க ஷரீரம் இல்லை அஷரீரி கேட்டுதும்பாங்க அஷரீரிங்கிறது ஷரீரமற்றது ஆ அஷரீரம் அஷரீரம் ஆத்மானம்னு அர்த்தம் அஷரீரம் ஆத்மானம் எல்லாம் அனித்தியஷு ஷரீரேஷு அதாவது இப்படி கூட போட்டு பாருங்க அனித்தியஷு ஹட்டேஷு அனவஸ்திதம் அனவஸ்திதம் ஆகாசம் அவஸ்திதம் ஆகாஷம் மாற்றி சொல்லிட்டேன் அவஸ்திதம் ஆகாஷம் எக்ஸாம்பிள் அது அனித்தியேஷு கட்டேஷு நிலையற்ற குடங்களில் நிலையான வெளியிருப்பதை போல் நிலையற்ற குடங்களில் நிலையான வெளி இருப்பதை போல் நிலையற்ற உடல்களில் நிலையான மெய்ப்பொருள் இருக்கிறது இருக்கிறது அது எப்படிப்பட்டதுன்னா மகாந்தம் மிகப் பெருசு பிக் பெருசுன்னு அர்த்தம் எப்படிப்பட்ட பெருசுன்னா விபும் மகாந்தம் அதாவது பெருசுன்னா அதுக்கு மேலே பெருசு சொல்ல முடியாது பெருசுன்னாலே ரிலேட்டிவ் தான் சின்னது இல்லைன்னு ஆகிடும் இப்போ தான் அனோரணியான்னு படித்தோம் மகத்தோமகியான்னு படித்தோம் பெருசில் பெரியது சிறியதில் சிறியது அப்படின்னா என்ன அர்த்தம் பெருசும் அதுதான் சிறிதும் அதுதான் அர்த்தம் அதில் தான் பெருசும் சிறிதும் கற்பிக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம் பெரியதும் சிறியதும் அந்த பொருளில் பரம்பொருளில் கற்பிக்கப்பட்டிருக்கிறது விபும் மகாந்தம் விபுன்னா வியாபகம்னு அர்த்தம் விபும் மகாந்தம் ஆத்மானம் எல்லாமே ஆத்மாவுக்கு தான் அப்ஜெக்டிவ் அசரீரம் ஆத்மானம் மகாந்தம் ஆத்மானம் விபும் ஆத்மானம் விபும் ஆத்மானம் மத்வா மத்வானா என்ன ஆச்சாரிய ஷாஸ்திர முகத்த மத்வா அறிந்து சங்கராச்சாரேஸ்வரர் அயம் அகம் அஸ் அஸ்மி அயம் அகம் இதுதான் நான் இந்த அஷரீர ஆத்மா தான் நான் என்று அறிந்து யாரு தீர எத்தனை தடவை தீரனை பார்த்தாச்சு தீரபதத்தை சாதனச்சதுஷ்டய சம்பனான்னு அர்த்தம் இதுக்கு முதல் மந்திரத்தில் பக்குவம் இல்லாதவனுக்கு இந்த ஆத்மா விளங்காது ஆனால் இந்த ஆத்மா எப்படி இருக்குங்கிறத விளக்கமாக இதாக சொன்னார் அதாவது அது உக்காந்துருக்கு இப்படியே எடுத்துப்போம் அது உட்காந்துருக்கிறதாகவும் தூரத்தில் போகிறதாகவும் படுத்துருக்கிறதாகவும் அங்கேயும் இங்கேயும் அலையிறதாகவும் கஷ்டப்படுறதாகவும் சுகப்படுறதாகவும் ஒருத்தன் நினைக்கிறான் அப்படியே வச்சுப்போம் இந்த மந்திரத்தை அப்படியே எடுத்துப்போன்னு வச்சுக்கோம் சோபாதிக நிர்வாகிகளும் பிரிக்காமையே பேசுகிறோன்னு வச்சுக்கோம் குழப்பில் நான் மந்திரத்தை உக்காந்து நான் உட்காந்துருக்கேன் நான் வெகு தூரம் போயிட்டேன் நான் படுத்துன்னு இருக்கேன் அங்கே இங்கேயும் ஊரெல்லாம் சுற்றினேன் எனக்கு ஏகப்பட்ட கஷ்டம் நிறைய சந்தோஷமும் இருக்குது அப்படின்னு எதை சொல்கிறான் விசேஷ சைத்தன்யத்தை தான் சொல்கிறான் சோபாதிக சைத்தன்யத்தை தான் சொல்கிறான் அதுக்கு என் யாருக்கு தெரியும்னா பக்குவப்பட்டவனுக்கு சாதன சதுஷ்டய சம்பத்தி உடையவனுக்கு சூக்ஷம் புத்தி உள்ளவனுக்கு புரியும் மந்திரம்ம அனந்த போட்டுங்க ஆத்மாவோட லட்சணம் என்னது அனந்தத்துவம் அனந்தத்துவம்னா லிமிட்லெஸ் அபரிச்சின்னம் அனந்தத்துவம் ஆத்மனஹா துர்விக்யம் இப்ப என்னெல்லாம் பார்த்துட்டோம் சைதன்யம் நெர்விகாரம் அகர்த்தா அபோக்தா சர்வ அதிஷ்டானம் சர்வ அதிஷ்டானம் அப்புறம் துர்விக்னேயத்துவம் அனந்தத்துவம் ஆனால் இன்னும் நிறைய இருக்கு இதுக்குள்ளேயே நிறைய கரோலரிங்கிறாங்க பாருங்கள் இதை வச்சுன்னா நிறைய விஷயங்கள்லாம் வரும் ஆ மத்வா தீரகா நஷச்சதி இதை புரிஞ்சுகிட்டு கவலையை விட்டான் இன்பத்துக்கு ஏங்குவதில்லை துன்பப்படுவதில்லை துன்பம் ஒரு கற்பனை மாயத்தோற்றம் என்பதை உணர்கிறான் ந சோசதி இனி இந்த ஞானத்தை அடையிறதுக்கு சாதனையை சொல்ல போகிறார் இதை புரிஞ்சுக்கிறதுக்கு தேவையான தகுதிகளை சொல்ல போகிறார் இப்போ பதினெட்டு பத்தொம்பது இருபது இருபத்தொன்னு இருபத்தி மந்திரங்கள் ஆத்மாவினுடைய ஸ்வரூபத்தை சொல்லி ஆத்ம ஜானத்தை உபதேசித்தது ஆத்ம ஜானத்தினுடைய பலனையும் சொன்னார் ஹோக்கௌ ஜகாதி முன்னாலே சொன்னது அனோரணியான் மகதோ மகீயான் ஆத்மாசிய ஜந்தோன் நிஹதோ குஹாயாம் தமக்கிருது பசதி தா வீதோகா இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தகுதியும் சொன்னார் வீத்த சோகா பவத்தின்னார் இங்கேயும் என்ன கடைசியாக இனி இருபத்தி மூணு ரெண்டு மந்திரமும் ஆத்மாவை தெரிஞ்சுக்கிறதுக்கு தேவையான தகுதியை சொல்லுகிறது இந்த ஞானத்தை பெறணும்னா ட்ரமண்டஸ் மெச்சூரிட்டி இருக்கணும் இண்டிவிஜுவாலிட்டியை விடணும்னா ட்ரமண்டஸ் மெச்சூரிட்டி இருக்கணும் சொல்லவா வேணும் தனித்தன்மையை தன்னுணர்வை விட வேண்டும் என்றால் மானம் வெக்கம் சூடு சுரண புகழ் ஒன்றும் கிடையாது எல்லாம் இத்தியா நன்னதும் இல்லை தீயதுமில்லேன்னா அதை தவிர இதை தவிர வேற வழி இல்லை நானிய பந்தா வித்யத்தே தமேவம் வித்வான் ஈக அமிர்தா பவத் தம் ஏவம் வித்வான் இக அமிருதா பவதி இதனை இவ்வாறு அறிந்து கொள்பவன் இங்கேயே முக்தி பெறுகிறான் தமேவம் வித்வான் அமிர்த இக பவதி எவ்வளோ அழகாக இக அமத்தி க விவான் எதம் ஆத்மான விவான் அந்த ஆத்மாவை இவ்வாறு அறிபவன் இக அம்தா பவதி அடுத்த மந்திரம் படிக்கலாம் இப்போ ஒரு முக்கியமான இதை சொல்லப்பொறர் प्रवचनेन பிரவச்சன न न तेन आत्मा நேதையுமே இயமே வய प्रवचनेन ஆவணுத்தனூன நேதையுதேவு திவ்ணு தனூஸ்வா ரொம்ப முக்கியமான மந்திரம் முண்டகோபனிஷத்துல இந்த மந்திரம் வந்திருக்கு இந்த மந்திரம் ஒரு முக்கியமான விஷயத்தை உபதேசம் பண்ணுறது இங்கிலீஷில் சொல்லும் இல்லையா பேர்னிங் டிசையர் பேர்னிங் டிசையர்னால் என்ன அர்த்தம் அந்த பொண்ணை தான் கல்யாணம் நீங்குறான் தலைகளாக இருக்கிறான் அந்த பொண்ணுன்னு சொல்கிறது இவனும் சொல்கிறான் இதுக்கு தான் இந்த மாதிரி திருஷ்டா நான் சொல்லப்படாதுன்னு சொல்கிறது ஆனால் வேறு வழி இல்லை லௌக்கிகத்தில் தான் இருக்குது இந்த பசங்கள்லாம் சொல்கிறாங்க இல்லையா ஏய் நம்ம தாத்தா தீட்சிதர்றா அவ வெள்ளக்கார பொண்ணுடா நாளைக்கு யாத்துல ஸ்ராத்தம் பண்ணணும்டா ஸ்ராத்தம் பண்ணுறபோது வாத்தியார் வந்து இப்படிலாம் வந்தா கேட்பார்ரா நான் உனக்கு பின்னா தானே ஸ்ராத்தம் நீ ஏதோ இதெல்லாம் வந்து இந்த காக்கன் புல் ஸ்டோரி மாதிரி கதையெல்லாம் படிச்சு பண்ணிடு யார் இதெல்லாம் பண்ண சொன்ன ஆ என்ன என்ன ஏதோ ஏதோ எல்லாம் ஏதோ ஒரு கற்பனையில் முதற்கிறீர்கள் நீங்கள்லாம் அதெல்லாம் கிடையாது அனாவசியமாக உங்கள் அப்பாவுக்கு தாத்தாவுக்கு தான் ஸ்ராதம் பண்ணிட்டு உட்காண்டிருக்கு அந்த வாத்தியாரம் வந்து அவர் அவர் அவரை பார்த்தாலே பிடிக்கலை எனக்கு அந்த பொண்ணு தான் பிடிச்சிருக்கு ஆ என்னென்னு அவ்வளோதான் கல்யாணம் அவ்வளோ நான் ஏன் அவங்க மாற்றின்னு போயிடுவாங்கப்பா ஆள் கொஞ்சம் நாளைக்கு தான் என்னான்னு அப்படிலாம் இல்லை அவர் சொல்லியிருக்கா என் கூட இருக்கிறவங்களால தான் வேணும்னு சொல்லியிருக்காங்க இப்படியே பிடிவா பிடிவாதமாக பிடிக்கும் அதுதான் பேர்னிங் டிஷ் ஒன்றும் திருத்தவே முடியாது இப்போது தலையில் சாஸ்திரத்தில் இப்படி தான் சொல்கிறது தலையில் நெருப்பு பிடிச்சவன் என்ன பண்ணுவான் யமகண்டம் பார்த்து தான் நினைப்பானா அதுதானே யமகண்டம் இப்போ யமகண்டம் ராகு காலம் இல்லாமல் நாலு நட்சத்திரமாக பார்த்துட்டு இருப்பான் நிறைய பேர் சொல்கிறாங்க பாருங்கள் இப்போ இந்த கேம்புக்கு வந்து பார்த்துட்டு போயிட்டேன் எனக்கு எல்லாம் செட்டில் பண்ணிவிட்டு அப்புறம் இங்கே வரேன் எனக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டியெலாம் இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வரேன் அப்படின்னா என்னன்னா போஸ்ட்போனிங் மோக்ஷத்தை போஸ்போன் பண்ணும் அந்த நேரம் பார்த்தா சாக்கடையாக இருந்தாலும் குதிச்சிருவோம் இந்த தலையில் நெருப்பு பிடிச்சாச்சுன்னா சாக்கடையாக இருந்தால் கூட குதிச்சு முதல்ல அணைக்கத்தான் பார்ப்போமே தவிர அது மாதிரி எனக்கு மோக் தான் வேணும் எனக்கு ஞானந்தான் வேணும் வேற ஒன்றும் வேண்டாம் தியாகே நைக்கே அமிர்தத்துவமான வேண்டாம் வேண்டாம் வேண்டவே வேண்டாம் எனக்கு முக்தி தான் வேணும் வேற ஒன்றும் வேண்டாம் எப்படி இருந்தாலும் நான் சாக போகிறேன் சாகத்துக்குள்ளே நான் மோக்ஷத்துக்கான சாதனத்தை அனுஷ்டானம் பண்ணிட்டு செத்து போகிறேன்னு ஆக எனக்கு முக்தி தான் வேணும் எனக்கு ஞானந்தான் வேணும் வேறு ஒன்றும் வேண்டாங்கிறவனுக்கு தான் அது கிடைக்குமா இல்லை அதுலேயும் இது ஒன்று லிஸ்ட்டில் சொல்லுவார் எங்கள் குருநாதர் சொல்லுவார் லிஸ்ட்டு போடுறது என்ன வாழ்க்கையில் உனக்கு என்னெல்லாம் வேணும்னா ஒரு விஷயம் எல்லாம் போட்டு கடைசியில் மோட்சம் அப்புறம் கொஞ்சம் குறைச்சி பானாம் அப்புறம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு மோட்சம் மோட்சம் எலோன் வேறு ஒன்றும் வேண்டாம் வேற ஒன்றும் நான் கேட்கப்போதில்லை ஆரோக்கியம் கேட்கல எது ஒன்றும் கேட்கல சச்சித் ரூபாத்மனோமே ஸ்ருமனிசனியாசுமாத நரசிம்மபாரதி ஸ்லோகம் சச்சிதானந்திவாபினவ நரசிம்மபாரதி மகாஸ்வாமிகள் சச்சித்ரூபாத்மனோமே ஸ்ருமன நிதித் தியாசனாசுமாதாத்தியஸ்வந்தமே துச்சியுதமனிஷம் நர்க்கல்பே சங்காத்தீராங்கரஸ் விதாச்சிம் கமல ஜயித்தே சேம ரூம்பழா இன்னொரு சொல்ற ப்வம்சயிவ் பகுஜனிச்சுணியாஸ் ஷ் குருவச்சனை ஷ்வரம் பிடிதா த்ஜா மனு தாவக்கீ நிதந்தம் இருக்கு சாந்தியோ மெரகரீர் திபோதம் வைராம் மோஷவாஞ்சாமீசிவாசியமா தான் சொல்லணும் நினைச்சேன் பிதர சுபகரீஹி நித்தியதத் பின்னபோதம் எனக்கு மன அடக்கத்தைக் குடு புலன் அடக்கத்தை குடுன்னு கேட்குறார் சாரதாம்பாலிட்ட பிதர சுபகரீ நித்திய தத் பின்னபோதம் அந்த சாமான்ய சைதன்யத்துக்குள்ள தான் எனக்கு அபிமானம் இருக்கணும் இந்த ஜீவாத்மா வந்து பரமாத்மாவுக்கு வேற இல்லை அப்படிங்கிற அந்த ஜானம் வேணும் நித்திய தத் பின்னபோதம் வைராக்கியம் மோக்ஷவாஞ்சாம் அப்பி லகு ஸ்ரீ சிவா அசேவியமானே இப்படி பிரார்த்தனை பண்ண மோட்சந்தான் வேற ஒன்னும் வேண்டாம் இவன் நச்சிக்கே கேட்டான் இல்லையா அந்நியம் வரம் நச்சுக்கேதான் நவீனீத்தே வேறு வரத்தை நச்சுக்கேத கேட்கவே மாட்டான் அதைத்தான் இப்ப சொல்றார் எம தர்மராஜா என்ன சொல்றார் எப்பவுமே ஒன்று ஞாபகத்துக்கணும் ஒரு சாதனத்தை உயர்த்தி பேசணும்னா இன்னொரு சாதனத்தினுடைய குறைய சொல்லணும் இந்த மந்திரம் என்ன சொல்கிறது அயம் ஆத்மா பிரவச்சனேன இது நிறைய பேர் சம்பிரதாயமாக படிக்கலைன்னா தப்பாக புரிஞ்சுடுவாங்க பிரவச்சனத்தினால இந்த ஆத்மாவை அடைய முடியாதுன்னு எழுதிடுவான் சங்கரபாஷ்யம் படித்தா தானே பிரவச்சனம்னா இந்த இடத்துல உபன்யாசம்னு அர்த்தம் இல்லை பப்ளிக் லெக்சர்னு அர்த்தம் இல்லை சங்கராச்சாரிய சொல்ற அநேக வேத ஸ்வீகரணேன நான் நாலு வேதம் படிச்சா எனக்கு மோட்சம் கிடைக்குமான் ஒரு வேதத்தை உருப்படியா படிமோத அநேக வேத ஸ்வீகரணேனங்கிறார் பிரபச்சனேன இஸ்இக்குவல்வீக்கரண ஒருவேதம் படிச்சா போராது இந்த அந்த ஏன்னா வியாசர் தான் பிரித்து வச்சார் வியாசருக்கு முன்னால் இந்த பிராமின் கம்யூனிட்டியில் யார் யார் எந்தெந்த வேதம் படிக்கிறதுன்னு வவஸ்தை இல்லாமல் இருந்து பிராமணர்களுக்குள்ள எல்லாத்தையும் படிக்கணுன்ட்டாங்க எல்லாத்தையும் படிக்கணும்னா ஞாபக சக்தி குறைஞ்சின்றே வருது காலமாக ஆக பொருள்கள்லாம் வர வர எல்லாம் நிறைய புதுசு புதுசாக செல்ஃபோன் வர வர சாமான்கள்லாம் வர வர ஞாபகசக்தி முந்திலாம் நமக்கு டெலிஃபோன் நம்பர்லாம் சர்வசாதாரணமாக ஞாபகம் வச்சிருப்போம் ஒரு நூறு இரநூறு நம்பர்லாம் ஞாபகம் வச்சுருப்போம் இப்போ நம்ம நம்பரே ஞாபகம் இல்லை ஏன்னா நம்ம நம்பரையும் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருப்போம் இரு இரு என் நம்பர் என்னன்னு பார்த்து சொல்கிறேன் நான் அவ்வளோ தூரம் விஞ்ஞானம் முன்னேறி இருக்குது நாமளும் முன்னேறி இருக்கோம் ஆகையினால அந்த காலத்தில் வியாசர் அவதாரம் பண்ணுறபோது இந்த பிராமணர்கள் எல்லா வேதத்தையும் சொல்லியிருந்தாங்க யாரும் எந்த வேதம் சொல்கிறது ஒன்றும் வேஸ்தை இவர் என்ன பண்ணார் பிராமணரில் குரூப் குரூப்பாக பிரித்து விட்டார் நீ ரிக்வேதத்தில் இந்த சாக்கையை மாத்திரம் படித்தா போகிறோம் நீங்கள்லாம் ரிக்வேதத்தில் ரிக்வேதத்தில் இருபத்தி ஓரு சாக்கை இருக்குது இருபத்தி ஓரு விட்டு ரிக்வேதாந்தர்கத சாக்கல சாக்காத்யாயி நம்ம இப்போ நிறைய பேர் சொல்கிறது இல்லை யஜுர்வேதாந்தர்கத தைத்திரிய சாக்காத்தியாயின்னு சொல்லணும் ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா எது சாகாத்தியாயின் சொல்லிவிடுறோம் ஏன்னா இருக்கிறதே ஒருபடியாக ரெண்டோ ஒன்று தான் இருக்குது அப்புறம் என்னத்தில் இது வேணா எது சாக தைத்திரிய சாகாத்யாயின்னு சொல்லணும் எஜுர்வேதாந்தர்கத தைத்திரியசாஹாத்தியாயி கட்டசாகாத்தியாயி சொல்லணும் குரூப் குரூப்பாக பிரிச்சுட்டாங்க இதை ப்ரொடெக்ட் பண்ணணும் ஏன்னா இது ஹயத்தில் வச்சு காப்பாற்றுறது ஒரு கருவுற்றிருக்கும் பெண் கருவை தன் வயிற்றில் சுமப்பது போல பிராமணன் வேதத்தை தன்னுடைய ஹுதயத்தில் சுமக்க வேண்டும் அவ்வளவு இந்த குழந்தைய டெலிவரி பண்ணிவிடுவோம் ஆனால் இவன் எப்படி நான் டெலிவரி பண்ணாலும் உள்ளே இருக்கணும் சொல்லப்போனால் டெலிவரி பண்ணப்பேனா உள்ளே இருக்கும் டெலிவரி பண்ணல உள்ளே இருக்காது கொடுத்துட்டே இருக்கணும் இந்த பிராமணர்களை எல்லாம் பிரித்து விட்டு வியாசர் வேதத்தை பிரித்தார்னு நிறைய பேர் சொல்லுவாங்க வியாசர் வேதத்தை பிரிக்கல வியாசர் வர்றதுக்கு முன்னாடி ரிக்கஜமாகதரணங்கள்லாம் இருக்குது அதை படிக்கிற சம்பிரதாயத்தை குரூப்பை பிரித்து விட்டார் பிராமணர்களை குழு குழுக்கெலாம் பிரித்து விட்டு நீங்கள்லாம் ப்ரொட்டக்ட் பண்ணுறதுக்கு ஒரு மெத்தடு கண்டுபிடிச்சார் ஒரு சிஸ்டம் க்ரியேட் பண்ணினார் அதுதான் வேதம் வியாசருடைய பெரிய கான்ட்ரிபியூஷன் இல்லாட்டி வேதம்லாம் அழிஞ்சு போயிடும் அப்படி இருந்தே இப்போ நிறைய வேதம் அழிஞ்சுட்டுருக்கு வேதம் ஓதுரவன் இருந்தால் தான் வேதம் இருக்கிறதாக அர்த்தம் வெறும் புக்கில் வச்சுருந்தால் அர்த் சிடியில் போட்டால் வேதம் இருக்குதுன்னு அர்த்தம் இல்லை வேதத்தை சந்தியாவந்தனம் பண்ணி தர்மத்தை அனுஷ்டானம் செய்து கொண்டு வேதத்தை ஓதிக்கொண்டு இருந்தால்தான் வேதம் இருப்பதாக அர்த்தம் வெறும் புத்தகத்தில் இருந்தாலோ சிடியில் இருந்தாலோ வேதம் வாழ்வதாக அறித்த அர்த்தம் இல்லை வேதம் சொல்கிறவன் இல்லைன்னா வேதம் அழிஞ்சதாகத்தான் அர்த்தம் அதனால் இதெல்லாம் நிறைய பிடி பிடிச்சு அதனால சில பேருக்கு என்ன ஆகும்னா நிறைய வேதம் படிக்கணும்னு ஆசையாக இருக்கும் வேதம் படிக்கிறதுனுடைய நோக்கம் என்ன அர்த்தம் படிக்கணும் அர்த்தம் படிக்கிறதுனுடைய நோக்கம் என்ன தர்மத்தை அனுஷ்டிக்கணும் தர்மத்தை அனுஷ்டிக்கிறதுடைய நோக்கம் என்ன சுகமாக இருக்கணும் தர்மத்தை அனுஷ்ட முக்கியமான நோக்கம் வந்து சித்தசுத்தி சித்தசுத்தியினுடைய நோக்கம் என்ன குரு பிராப்தி குரு பிராப்தியினுடைய நோக்கம் என்ன ஞானப் பிராப்தி ஞானப் பிராப்தியினுடைய நோக்கம் என்ன மோட்சப் பிராப்தி மோக்ஷப்ராப்தினுடைய நோக்கம் என்ன சும்மா கேட்டு வைக்கிறேன் மோக்ஷபிராப்தியோட நோக்கம்னு என்னன்னு கேட்டால் மோட்ச பிராப்தின்னா என்னென்னு தெரியலேன்னு அர்த்தம் அயம் ஆத்மா இந்த ஆத்மா விஷயமானது பிரவச்சனேனா வேதங்களை நிறைய படிக்கிறதுனால ஆத்மாவை புரிஞ்சுக்க முடியாது வேதமே சொல்வது யார் ஆத்மாவை தெரிஞ்சுக்கலையோ அவனுக்கு வேதம் படிச்சு பிரயோஜனம் இல்லைன்னு காட்டகம் தான் அதுவும் கரிஷ்ய நீ வேதத்தை படிச்சு என்ன ஆக போகிறது உனக்கு இமே சமாசதி ஆக வேதம் படிக்கிறதுனுடைய நோக்கம் உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்காக இருக்கணுமே தவிர சும்மா எனக்கு அந்த வேதம் தெரியும் கனம் தெரியுங்கிறதுக்காக மாத்திரம் இல்லை எல்லாம் படிக்கணும் அவசியம் வேதம் படிக்கணும் ஆனால் வேதம் படிக்கிறதனுடைய நோக்கம் தெரியணும் வேதங்களை கற்பதால் மட்டும் வேதங்களை பாராயணம் செய்வதால் மட்டும் ஒருவன் இந்த ஆத்மாவை புரிந்து முடியாது நம்பர் ஒன் நம்பர் டூ ந மேதையா ந மேதையா ந மேதையான்னு சொன்னால் ஞாபக சக்தி ஏன்னா மேதா சக்தி எல்லாருக்கும் வேணும் இப்போ வந்து ஒரு வாரமாக கேம்ப் நடக்கிறது போன சனிக்கிழமை ஆரம்பித்து இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை ஒம்பது நாள் ஆகிடுத்து ஒரு நாளும் க்ளாஸ் எடுத்தினா இப்போ தான் இதுக்கு வந்திருக்கோம் இருபத்தி மூணாவது மந்திரம் வந்தாச்சு இந்த மந்திரம் வரை இது டே டு டே கருத்துக்களை டெவலப் பண்ணிகிட்டே போகிறோம் ஒரு ஒரு நாளும் கருத்துக்களை வளர்த்தின்றே போகிறோம் அப்போ கேட்குற ஸ்டூடெண்ட்டுக்கு மெம்மரி பவர் இல்லைன்னா டீச்சிங் வேஸ்ட் இருக்கணும் மெம்மரி பவர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னால் பாடம் பில்டப் ஆகிண்டே இருக்கும் போயின்ட்டே இருக்கும் நேற்றுக்கு சொன்னது இன்றைக்கி காலம்பரை சொன்னது இப்போ இருக்காது இப்போ சொல்கிறது சாயங்காலம் இருக்காது மாறி கொஞ்சம் ஈவந்தோ நம்ம வந்து கொஞ்சம் ரிப்பிட்டேஷன்லாம் பண்ணினால் கூட டாபிக் டெவலப் ஆகிண்டே போயின்ட்டுருக்கோம் அப்போ ஸ்டூடெண்ட்டு வந்து இதுக்கு முன்னாடி படித்ததெல்லாம் மறக்காமல் இருக்கணும் நான் உடனே ரெண்டா முதல் வள்ளியில் பாருங்கோ அந்த ஸ்லோகத்தை பாருங்கன்னா புத்தகத்தை தான் திருப்ப வேண்டியிருக்கு நானே நீங்களும் வந்து அப்போ தான் பார்க்க வேண்டியிருக்கு ஞாபகத்துலேயே இருந்ததுன்னா அந்த மந்திரமெல்லாம் அதனால தான் நம்ம சிஸ்டமே என்னென்னா இப்போ நீங்களாம் கட்டோபனிஷத்துலாம் மனப்பாடம்னா தான் இந்த கேம்ப்புன்னு வச்சுங்களேன் கண்டிப்பாக இந்த கேம்ப் நடக்காது எப்படி நடக்கும் இங்கே ஆறுநூறு ரூபாயெல்லாம் கொடுக்க வேண்டாம் ஆனால் எல்லோரும் இந்த கேம்புக்கு வாங்கும் அடுத்த கேம்புக்கு அடுத்த கட்டோபனிஷத்துக்கு கேம்புக்கு வர்றவங்களுக்கு கட்டோபனிஷத்துலாம் முழுக்க மனப்பாடம் பண்ணி ஒப்பிச்சா அவங்களுக்கு டோட்டலி ஃப்ரீ அப்படின்னு நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் நான் சொல்லுவேனான்னு தெரியாது சொல்லுவேன்னு வச்சுக்கோங்களேன் என்ன பண்ணுறது அதனால் எனக்கு ஆள் கிடைக்கணுமே அதனால் நிறைய காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறோம் ஆக்சுவலாக சம்மரி வந்து குரு சொல்ல வேண்டிய வேலை இல்லை சொல்ல சொல்லுங்கள கேட்டுக்கு நாளை மேதாசக்தி வேணும் என்ன சொல்ற ஆற்றல் இருப்பதால் மட்டுமே இந்த ஆத்மா ஒருத்தனுக்கு விளங்கி விடாது நிறைய மெம்மரி பவர் இருக்குன்னா அதுக்காக வேண்டி அதனால தான் நாங்கள் விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்ட பாத்தீங்களா யமதர்மராஜாவே சொல்லிட்டார் ஞாபக சக்தி இருக்கிறதுனால ஒன்றும் ஆத்மாவை தெரிஞ்சுக்க முடியாதான் ஆகையினால நாங்கள் ஞாபக சக்தி இல்லாம இருக்க சொல்லக்கூடாது ஆன்மீக வாழ்க்கையில் வேத வேதம்னா என்ன சாஸ்திர விஷயங்களை தெரிஞ்சிருக்கணும் அதுக்கு அந்த ஞாபகத்தில் வச்சுக்கணும் திருக்குறளை மனப்பாடம் பண்ணணும் திருக்குறளுடைய பொருளை ஞா திருக்குறளை எந்த திருக்குறளை கேட்டாலும் ஞாபகத்தில் வச்சுருக்கணும் அப்போ தான் வந்து அது லைஃப்பில் ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் வரும்போது அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண தோணும் அது மாத்திரம் இல்லை உள்ளுக்குள்ளேருந்து திருக்குறள் நம்மளை வழி நம்ம வந்து ஏதாவது ஒரு காரியம் பண்ணுற போது திருக்குறளை தினமும் பாராயணம் பண்ணுற பழக்கம் இதெல்லாம் வச்சுருந்தோம்னா நம்மளால் தப்பே செய்ய முடியாது ஏனா உள்ளுக்குள்ள திருவள்ளுவர் நம்மக்கிட்ட இருந்து நம்மளை திருத்திகின்றே இருப்பார் அதனால் நம்ம வந்து வழிகாட்டிகின்றே இருப்பார் அதுக்கு தான் ஞாபகம் வச்சுக்கிறது அது வேத மந்திரமாக இருக்கட்டும் ராமாயணம் மகாபாரதம் பாகவதமாக இருக்கட்டும் ஏதோ ஒரு சாஸ்திர ஹிரதயத்தில் இருந்ததுன்னா அது நம்மளை கைடு பண்ணும் நமக்கு அம்மா மாதிரி அப்பா மாதிரி யாருன்னா சாஸ்திரம்தான் அடுத்த பிறவிக்கும் அது மற்ற பிறவிகள்லையும் துணை புரியும் ஆ நான் மேதையா நான் மேதையான்னு சொன்னால் மேதா சக்தியினால் மாத்திரம் ஆத்மா தெரிஞ்சுக்க முடியாது நான் பகுனா ஸ்ருதேன நிறைய தடவை கேட்கறது பகுனா ஸ்ருதேனாங்கிற சங்கராச்சாரிய கேவலேன கேவலேன ஸ்ருதேன ஸ்ருதேனா இந்த இடத்துல மீனிங் தெரிஞ்சுக்கிறதுன்னு அர்த்தம் ஒரு தரத்துக்கு அஞ்சு தரம் பத்து தரம் மீனிங் தெரிஞ்சுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் மீனிங் தெரிஞ்சுக்கிறதுனால மாத்திரம் இல்லை அப்படிங்கிற ஆக வேதங்களை கற்பதால் மட்டுமல்ல பிரவச்சனம்னா வேதங்களை உபன்யாசம் கேட்பதால் மட்டுமல்லன்னு அர்த்தம் இல்லை வேதங்களை கற்பதால் மட்டுமல்ல மந்திரங்களை ஞாபகம் வைத்து கொண்டிருப்பதால் மட்டுமல்ல இங்கே அர்த்த ஜானம் முதல்ல சப்தஜானம் பிரவச்சனம்னு சொன்னால் என்ன அர்த்தம் சப்த கிரகணம் வேர்ட்ஸ் எல்லாம் மந்திரங்கள்லாம் மனப்பாடம் பண்ணிக்கிறோம் திருக்குறளை முதல்ல குழந்தையாக இருக்கிற போது மனப்பாடம் பண்ணிக்கிறோம் மீனிங்கெல்லாம் சொன்னால் புரியாது அப்புறம் மீனிங் சொன்னால் புரியும் அதுதான் நம்ம இந்தியன் எஜுகேஷன் சிஸ்டம் அதாவது இன்ஃபார்மல் எஜுகேஷன் குழந்தையாக இருக்கிற போதே ஸ்லோகம் சொல்லித்தர பழக்கம் வெளிநாட்டில் உண்டா எங்கேயாவது உண்டா எனக்கு தெரியுது தெரியல குழந்தையாக இருக்கிற போது அந்த ஸ்லோகம் பிள்ளையார் கஜானனன் சொல் வாக்குண்டாம் சொல்லு அப்படின்லாம் சொல்லிட்டு போவாங்களா தெரியல அது நிறைய கதை அதுங்க போனால் வேறு எங்கேயா போய்டும் நான் பகுனா ஸ்ருத்தேன நிறைய தடவை கேட்குறதுனால அதாவது ஒரு ஜீவன் இல்லாமல் கேட்கறதுனாலேங்கிறார் சங்கராச்சாரியர் கேட்கறதுல ஒரு உயிரோட்டம் இருக்கணும் சொல்றதுல ஒரு ஜீவக்கலை இருக்கணும் கேட்கறதுல ஒரு ஆர்வம் இருக்கணும் அது இல்லாமல் கேவலேன பகுன் இதெல்லாம் என்ன பண்ணுறது நான் கேட்க வேண்டிய நிலைமை என்ன பண்ணுறது அப்படி கேட்கக்கூடாதான் ஆசையோடு கேட்கணும்னு அர்த்தம் ஆ பகுனா ஸ்ருத்தேனா அடுத்தது என்னன்னு எமேவ ஈஷ விருணுத்தே தேன லப்யா ஏஷா எம் ஏவ விணுத்தே தேன லபியா இவன் எதனை விரும்புகிறானோ அதனால் தான் இந்த ஸ்வயம்வரம்னு ஒன்று இருக்குது அந்த நம்ம அந்த காலத்திலேயே ராஜாக்கள் காலத்தில் ஸ்வயரம்னு பெண்ணு கையில் மாலையை கொடுத்துருவாங்க அந்த தோழி வரிசையாக சொல்லிகிட்டே வருவார் இவர் இந்த ஊர் இந்த அது இந்த ராஜா இப்படி அப்படின்னு சொல்லிட்டு வந்த ஏதோ ஒரு ராஜாவை பற்றி தெரிஞ்சுட்டு காலத்தில் மாலையை போடுவாள் ஸ்வயம் விரணோ தீத்தி அவளே தேர்ந்தெடுக்கிறது ஆனால் வரிசையாக உட்கார்ந்துருப்பாங்க ஸ்வயம்பரம் அது மாதிரி இங்கேயும் நமக்கு பணம் இருக்குது பதவி இருக்குது புகழ் இருக்குது நம்ம எதை சுயம் வரோம் தேர்ந்தெடுக்க போகிறோம் நம்ம எல்லோருமே அரசிகள் தான் இளவரசிகள் தான் நம்ம எல்லோரும் ஆண்கள் பெண்கள் நம்ம எதை தேர்ந்தெடுக்கிறோம்னா அர்த்தமாக காமமாக தர்மமாக நாலு தான் இருக்குது அதுக்குள்ளே நிறைய பிரிவுகள்லாம் இருக்கலாம் அர்த்தத்தில் ஏகப்பட்ட பிரிவு காமத்தில் ஏகப்பட்ட பிரிவு தர்மத்தில் ஏகப்பட்ட பிரிவு மோக்ஷத்துலேயும் நிறைய பிரிவு விஷயங்கள்லாம் ஒரு ஒரு மாதிரி சொல்கிறாங்க அத்வைதத்தை சூஸ் பண்ணணுமே எனக்கு விசிஷ்டாத்வைதமே போகிறோம்னா என்ன பண்ணுறது எனக்கு துவைதமே போகும் எனக்கு சைவ சித்தாந்தமே போகும் சூஸ் பண்ணணுமே மோக்ஷத்தை சூஸ் பண்ணணும் மோக்ஷத்துக்கு உபாயத்தை சூஸ் பண்ணணும் இந்த மந்திரம் என்ன சொல்கிறதுனா யார் எதனை மிகுந்த ஆர்வத்தோடு தேர்ந்தானோ அவனுக்குத்தான் அது விளங்கும் டிசைர்னு சொன்னேன் இல்லையா அது மாதிரி என்ன தெரிஞ்சுக்கிறதா எனக்கு வெரி வெரி இம்பார்ட்டன் எனக்கு முக்தி அடையணும் முக்திக்காக என்ன தெரிஞ்சுக்கணும் அதுதான் எனக்கு ரொம்ப முக்கியம் வேற ஒன்றும் கிடையாது அப்படின்னு தெளிவா இருக்கணும் ஏஷகா எம் ஏவ தேன லப்யா தேன லப்யா அது ஒரு சென்டென்ஸ் ஏஷஹா ஆத்மா தசிய சுவாம் தனும் விமருணுத்தே இந்த ஆத்மாவானது இவனுக்கு தன்னுடைய ஸ்வரூபத்தை பிரகாசப்படுத்துகிறது யார் ஆத்மாவை சூஸ் பண்ணுறானோ அவனுக்குத்தான் ஆத்ம தத்துவம் விளங்கும் தன்னை அறிய வேண்டும் என்கின்ற பேரார்வம் உடையவனுக்குத்தான் தன்னை அறிந்து கொள்ள இயலும் ஆ இந்த மந்திரம் வந்து இதை எம்ஃபசைஸ் பண்ணுறது முமுக்ஷுத்வம் இல்லைன்னா முமுக்ஷுத்வம் இல்லைன்னு சொன்னால் ஜிக்னாசுத்வம் இல்லைன்னு சொன்னால் இதை டீச் பண்ண முடியாது அதனால தான் நச்சிகேதஸுக்கு முமுட்சுத்துவம் இருக்கான்னு பார்த்தார் ஃபஸ்ட்டு டெஸ்டே முமுக்ஷுத்வந்தான் தேவை ரத்ராப்பி விசிகித்சிதம் புறா அந்த ரெண்டு மந்திரம் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு மந்திரங்களை பார்த்தா தெரியும் யமதர்ம ராஜா முதல்வல்லி யமதர்மராஜா நச்சிகேதனுடைய முமுக்ஷுத்துவத்தை டெஸ்ட் பண்ணிட்டு தான் இந்த வித்தியையை கொடுத்துருக்கார் அதனால் இப்போவும் சொல்கிறார் மோட்சத்துக்கான சாதனமான ஞானத்தை விரும்புகிறவனுக்குத்தான் இது புரியும் இது ஒரு அர்த்தம் எவன் ஆத்மாவை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆர்வமுடையவனாக இருக்கிறானோ அவனுக்குத்தான் இந்த ஆத்ம தத்துவம் விளங்கும் என்பது பொருள் சிலர்லாம் என்ன பண்ணுறாங்க இதை சில பக்தர்கள் அவங்க என்ன இன்டர்பிரட் பண்ணுறாங்கன்னா பகவான் பார்த்து கொடுத்தா தான் இந்த ஆத்மா சப்தத்தை பரமாத்மான்னு மாற்றினுட்டாங்க ஜீவாத்மா பரமாத்மாவை தேர்ந்தெடுத்தாத்தான் பரமாத்மா ஜீவாத்மாவுக்கு அனுகிரகம் பண்ணுவார் இதே மந்திரத்தை அப்படி சொல்கிறாங்க நான் அதை சொல்கிறேன் ஏஷஹா ஏஷகா ஆத்மா எம் விருணுத்தே தேன லப்யா கிரமேட்டிக்கலாம் சில விஷயங்கள்லாம் பார்க்கணும் இந்த ஆத்மா யாரை தேர்ந்தெடுக்கிறதோ அவனுக்குத்தான் அது கிடைக்கும் இறைவன் யாரை தேர்ந்தெடுக்கிறாரோ அவனுக்குத்தான் அந்த மோக்ஷம் கிடைக்கும் முக்தி கிடைக்கும் இந்த ஆத்மா அவனுக்குத்தான் தனது ஸ்வரூபத்தை காட்டி அருளுவார் முதல்ல நான் சொன்ன மீனிங் ஆதிசங்கரர் விளக்கிய பொருள் ஆதிசங்கரர் சொல்றார் மோக்ஷம் வேணும் ஆத்மஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம் உடையவனுக்குத்தான் விளங்கும் அவர் புருஷார்த்தத்தை சொல்றார் முயற்சி இல்லாதவனுக்கு விளங்காதுங்கிறது ஆதிசங்கரருடைய கருத்து மற்றவனுடைய கருத்து இறைவனுடைய அருள் இல்லாமல் இது விளங்காது இப்போ முக்தி என்பது இறை அருளால் கிடைப்பதா முயற்சியால் கிடைப்பதா மாலை பார்ப்போம் ஓம் சகனாவ சகன புனக்தூ சஹ வீரியங்கரவா வகை தேஜஸ்வினஸ்து மாவி ாரி ஓம் ஆகநாஸ்